சத்குரு சுவாமி கீஜை குரு கிருப்பியால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா பகவான் கண்ணன் பலராமனோடு சேர்ந்து அந்த யஜ பத்னிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி அந்த பிராமணர்களுக்கு யஜ்ஞம் செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு ஒரு பாடம் போட்டா போல காம்பிச்சுட்டும் அதுக்கப்புறம் அடுத்த லீனை நாலு அத்தியாயங்கள்லாம் சொல்கிறார் சுகபிரமிகள் 24, 25, 26, 27 இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் தடுத்து கோவர்தனைக்கு பூஜை பண்ணி கோவர்தன தன்னுடைய சுதர்மத்தை அப்படி காம்கீரா காண்பித்து அதாவது அதுக்கப்புறம் கோபர்கள்லாம் ரொம்ப ஸ்லாத்யமாக கண்ணனை பற்றி பேச இந்திரனுடைய கர்வம் அடங்கி பகவான் ஏழு நாட்கள் குன்றை குடையாக பிடித்தான் இல்லையா அதற்காக வந்து அவர்கள்லாம் ரொம்ப ஸ்லாத்தியமாக கொண்டாடி பேச கோபர்கள்லாம் இந்திரன் வந்து கோ காமதேனுவோடு சேர்ந்து அந்த ஆகாச கங்கையோட பாலோட கோவிந்தன்னு வட்டாபடியை பண்ணி வைத்தார்கள் அந்த ஏழு நாள் தாங்கின அந்த மலை ஏழு நாள் தாங்கினதால்தான் இங்கே ஏழு மலையானா இருக்கான் திருப்பதியில் அவனுக்கு வந்து கோவிந்த நாமால் தான் எல்லா இடத்துலையும் நீ எந்த நாமும் கிடையாது கோவிந்தான் இங்கே எங்கே போனால் அதாவது திருமலை பக்கத்து முன்னால் போனாலும் மற்ற இடத்துல எங்கள் எந்த பெருமாள் கோயிலில் போனாலும் சாதாரண மக்களை பார்த்தேன்னா கோவிந்தா கோவிந்தா அப்படி இருக்கும் அந்த கோவிந்த பட்டாபிஷேகம் சொல்லப்பட்டது கண்ணன் இந்த அவதாரத்தில் ஒரு ராஜாவாக காண்பிக்கொள்ளல அதனால் பட்டாபிஷேகங்கிறது இந்த ஏழு எட்டு வயசில் ஏழு எட்டு வயசில் கண்ணனுக்கு நடந்த காமதேனுவோடு சேர்ந்து இந்திரனும் சேர்ந்து வச்ச கோவிந்த பட்டாபிஷேகம் அதை தான் பார்க்குறோம் இப்போ இருபத்தி நாலாவது அத்தியாயம் ஆரம்பித்தோம் மறுபடியும் பார்ப்போம் முதல் ஏழு ஸ்லோகத்தை சார் பார்ப்போம் சத்துரு சத்துர்விம்சோத்யாயம் ஸ்ரீ சுகோபாச்சாம் பகவான பிதத்ரைவரதேவனுதான் அப்பசன் நிவசன்கோபான் இந்திரய கிருதோத்தியமானே ஸ்ரீசுகோவா பகவனப்பித்தை பலதேவென அப்பியன் நவசன் கோபிந்திரோய தரோபி பகவன் சர்வ பயனோப்பு நந்தபுரோமா தரோபி பகவன் சர்வாஷிண பிரசையனப்பருச்சனை வுதா நந்தபுரோமா கத்தியம் மெ பித்தோஜம் சம்பிரமோ உபாணம் கஷேஷ கத்தியதான் மெ பித்தோஷம் சம்பிரமோபலம் கஷ்ட உதேச கேனா சா எதிரூ மகான் காமோ மக்கூஷவே பித நிபியம் சாூனம் சர்வாஹ்ரூ மகான் காமோ மக்கம் சோஷவே பிதிபியம் சாூனம் சர்வாமி அசரீன अम्रोधात्स्त विदेशा उदीनोरीवते वर्ज आत्मत्च्यते अस्वस्वपरदृष्टिना मित्रोधास्थ विदेश दासीनो रिवते वर्ध्या स्तुदुच्चने ज्ञाजा चकर्मा जनोय अतिषति दुढ़ा कर्म सिद्धि सिया न विदुषो भवर्मा जनोय अतिषतिदुा कर्म सिद्धि सिया न विदुषो भवत क्रिया किं विचारिता अथवा लौकिस्तम पृच साण्यता திற தாவது கிரியா யோகோ பக்தாம் கிம் விசாரித்த அத்தவா லௌகிகஸ்தன் பிரச்சுர சா தூபியதாம் மறுபடியும் பார்ப்போம் ஸ்ரீ சுகவு தசமஸ்கந்தம் பூர்வார்தம் முன்னால் சொன்ன மாதிரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் கோவர்தன உத்தாரணம் பண்ணதையும் கோவிந்த பட்டாபிஷேகத்தையும் சொல்லப்படுறது ஸ்ரீசுகோ வாசவியேந்திரோயன் ஸ்ரீசுகோ வாச்சு தலதேன அப்பசன் கோப்பன் இகக்கோமா தரோபி பகவான் சர்வாசி பரஸ்தன விர்தானந்தபுரோக தஞ்வின் சர்வா சர்வர்ஷனையன பிச்சது வனந்தபுரோகன் கத்தான் மே பித்தோஜம் சம்பிரமோ உகனா கலம் கச்சே கேனா சாத்தியத்தை கத்தியம் மெ பிதோஜம் சம்பிரமோ உபனா கலம் கச்ச உதி மகான் காமோ மக்கம் சூஷவே பிதான் நி கோப்பம் கி சூத்தம் சர்வாத்மன यहत ब्रूहि महां कामो मह्यम श्रूषवे पिता नि गोप्यं कि साधूना कृत्यं सर्वात्मना है अस्वपरधीना अम्रोदात विषा उदासीनो अरीवत् वर्ज्य आत्मत् सुखुदूच्य अस्वरधृष्टीनावेश उदीनो अवते वर्ज्य आत्मत् सुखदूच्य ज्ञाज कर्मा जनो अयं अठती विदुषा कर्म सिद्धि सै न विदुषो भवते ज्ञा च कर्मा जनो अयं अठतिदुषा कर्म सिद्धि सै नदुषो भवती रिहायोगोता किं विचारिता अथवा लौकिकस्थ प्रचर साधु भण्यता त्रवती रिहायोग किं विचारिता अथवा लौकिकस्तन्मे प्रचरण साधु भण्यता श्लोकम श्लोक अर्पं அனுகிரகம் குரு அனுகிரகத்தால் இதை புரியணும் இது ரொம்ப உசத்தியான விஷயம் அப்போது சொல்கிறார் சுகபிரமிகள் கிருஷ்ண பகவானும் பலதேவனோடு பலராமனோடு சேர்ந்து அந்த கோகுரத்தில் வசித்து கொண்டு வருகிறார்கள் அப்போ கோபர்கள் வந்து இந்திரா இந்திரனை குறித்து யாகம் பண்ண போகிறார்கள் அது செய்வதற்காக முயற்சி செய்கிறார்கள் அப்படிப்பட்ட கோபர்களை கண்ணன் பார்த்தான் தருவான் தெரியாமை அவன் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியாம இருக்க எல்லாருக்கும் சாட்சி பூதனாக இருக்கும் ஹயத்தில் இருக்கான் எல்லாம் தெரிஞ்சவனாக கிருஷ்ணன் அது தெரிஞ்சிருந்தாலும் அடக்கமாக வணங்கினவனாக ஏழு வயசு எட்டு வயசு குழந்தை குழந்தையப்பா அப்படி இருந்துட்டு அந்தகோபர் போன்ற பெரியவர்கள்ட்டெல்லாம் கேட்குறாங்க என்ன விஷயம் என்ன எது தந்தையேன் இது என்ன உற்சாகம் இப்போ என்ன திடீர்னு பெரிய உற்சாகம் நடக்கிறது உற்சாகமாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட ஈடுபாடோட சிறத்தையோட என்னன்னோ காரியங்கள்லாம் நடக்கிறது உங்களுக்கு என்ன ஆயிடுத்து இதற்கு என்ன பலன் இதனால் என்ன பலன் யாரை உத்தேசித்து இந்த கர்மா பண்ணப்படுது இந்த யாகம் யாரால் எந்த திரவியத்தை கொண்டு செய்யப்படுது கொஞ்சம் சொல்லுங்களேன் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்டு போட்டேன் அப்போ இதை கேட்க விரும்பக்கூடிய எனக்கு இதை கேட்க விரும்பக்கூடிய எனக்கு இதை பற்றி சொல்லுங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஆவலாக இருக்குது கே தெரிஞ்சுக்கணும் இருக்கு அதனால் தன்னை சேர்ந்தவனுக்கு அந்யனை சேர்ந்தவனு தன்னை சேர்ந்தவன் இவன் வேறு சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இல்லாத எண்ணம் இல்லாதவர்களுக்கு ஸ்நேகனாக இருக்கட்டும் உதாசீனாக இருக்கட்டும் சத்துவாக இருக்கட்டும் இப்படி எல்லார்கிட்டையும் தானாக பாவிக்கக்கூடியவன் சர்வாத்மனாம் அமித்ரோ தாஸ்த வித்விஷம் ஸ்வபர ஸ்வபர திருஷ்டினாம் அமித்ரோதாஸ்த வித்விஷம் அப்படிங்கிற எண்ணம் இல்லை சிநேகிதன் இவன் வேண்டாதவன் இவன் சத்ரு உதாசீனன் இப்படி எல்லாம் பார்க்காம எல்லாவற்றையும் தானாக பார்க்க எல்லாரையும் தானாக பார்க்கக்கூடிய சஜ்ஜனங்களுக்கு மறைத்து வைக்கக்கூடிய காரியமே இந்த லோகத்தில் கிடையாது மறைச்சி வைக்கணுங்க ஏதாவது காரியம் இருக்கா ஒன்றும் கிடையாது அதனால உதாசீனாக இருந்தான் சத்ரு போல விளக்க தகுந்தவனாயிருந்தான் ஸ்நேகிதனாக இருந்தான் எல்லாரையும் தன்னை போல சேர்த்து கொள்ள தகுந்தவன்னா சொல்லப்படுகிறார் அப்படிதான் சொல்லப்படும் நீ வந்து கேர் எது சொன்னாலும் கேர் பண்ணாதவர்கள் நம்ம இந்த இந்த குரூப்லேயே எது சொன்னாலும் என்ன பண்ணாலும் கேர் பண்ணாதவர் இருக்காரு இதில் சச்சங்கத்தில் இருந்துட்டு ஓரளவு தெரிஞ்சுக்கோன்னா அதுக்காக தானே ஃப்ரீயாக சௌக்கியமா அதாவது நம்பக்கூடிய ஒரு சச்சங்கம் நல்லா இருக்கு கேட்க வண்டிதானே அவடதான் வேற கேட்க மேக்சிமம் கேட்க போகிறீர்கள் அப்படி உதாசீனா இருப்பார்கள் சற்று போல விளக்க சத்துரு விளக்கத்தை சினேகிதனாக இருப்பான் வேண்டியவர்களாக இருப்பான் மிகவும் பிரியமான இப்படி இருக்கக்கூடியவர்களாக வித்தியாசமாக அப்படி இருந்தாலும் தன்னை போல சேர்த்துக்கொள்ள தவழ்ந்த ஒன்று சொல்லப்படுகிறார்கள் அப்படி ஸ்நேகிதர்களோட விசாரித்து அதனுடைய ரகசியத்தை தெரிஞ்சுட்டு ரகசிய தெரியாமலையும் இந்த ஜென்மங்கள் ஜனங்கள்லாம் கர்மாக்களை செய்தார்கள் அதாவது கர்மா பண்ணுறார்கள் அதனுடைய பலன் என்ன அதனுடைய செய்யக்கூடிய தாற்பயம் என்ன எதுக்காக பண்ணப்படுறது அதனுடைய தாற்பயம் உள்கருத்து என்ன அப்படிங்கிற ரகசியத்தை தெரிஞ்சோ இல்லை ரக அந்த கருத்து தெரியாமலியோ ஜனங்கள் கர்மாக்களை செய்கிறார்கள் விசாரம் செஞ்சே தெரிஞ்சவனுக்கு வித்வான் பண்டிதன் அவனுக்கெல்லாம் கர்மாக்களுடைய பலன் சித்திக்கும் தெரியாதவனுக்கு வித்வானுக்கு ஏற்படக்கூடிய அளவில் பலன் வந்து சித்திப்பதில்லை அப்போது எந்த அளவுக்கு நீ வந்து விஷயத்தை தெரிஞ்சுட்டு ஈடுபாடோடு செய்யோ அந்த அளவுக்கு பலன் வருது அப்படின்னு கண்ணன் சொல்கிறார் அப்படி இருப்பதுனால இந்த காரிய மாந்தி உங்களால் சாஸ்திரப்படி விசாரிக்கப்பட்டு நடத்தப்படுகிறது இல்லை உலக வழக்கு உலக வழக்கு நௌகீகமாக இதான் பண்ணுறது எங்களுடைய வழக்கு எங்கள் குல வழக்கு எங்களுடைய வம்ச வழக்கு இதுதான் மற்றவர்கள்லாம் பொதுவாக ஜனசமூகங்கள் பண்ணுறார் அப்படின்னு பிரகாரம் நடக்கப்படுதான் இல்லை சாஸ்திர பிரகாரம் விசாரிக்கப்பட்டு இது வந்து முறையாக பண்ணப்படுதான் எனக்கு கேட்கக்கூடிய எனக்கு விதமான ஒரு விஷயங்களோட காரணங்களோட நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு கேள்வி வலையாக போட்டான் கண்ணன் நந்தகோபர் போன்ற கோப்பர்கள் இருக்கிற போது நந்தகோபரோட அப்பா வச்சே கேட்குறார் மறுபடியும் பார்த்தா விவரமாக பார்க்கணும் சுக்கர் சொல்கிறார் கோகுலத்திலே பலராமனோடு இருந்த கண்ணன் பகவான் கிருஷ்ணன் இந்திரனை குறிச்சி அவர்கள் வந்து ஒரு யாகம் பண்ணுவதற்காக ஈடுபட்டிருக்கிறார் முயற்சி செய்கிறார்கள் அந்த கோபர்கள் ஈடுபட்டதை பார்த்து பார்த்தார் எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கும் அந்தரியாமியாக இருக்கும் சாட்சி பூத்தனாக இருக்கான் எல்லாம் தெரிஞ்சவன் இருந்தாலும் ஏழு வயசு எட்டு வயது குழந்த குழந்தையில அப்படின்னு அதை ப தெ தெரிந்துவதற்காக தெரிஞ்சிருந்தாலும் அடங்கி ஒடுங்கி அப்படி வினயமாக வணக்கமாக நமஸ்காரம் பண்ணி நந்தர் போன்ற வயசு முடிந்த பெரியவர்கள்ட்ட போய் போய் நமஸ்காரம் பண்ணி கேட்கணும் அப்போ இந்த உங்கள்கிட்ட இந்த இப்படி ஒரு பெரிய பரபரப்பு இது வந்து இந்த எல்லோரும் இழுத்து ஏதோ காரியங்கள்லாம் பண்ணுறார்களே இதில் என்ன யாரை குறித்து இந்த காரியம் பண்ணப்படுது எந்த திரவியங்களை கொடு கொண்டும் இந்த யாகம் செய்யப்பட போகிறார்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்போ இதை தெரிஞ்சுவதற்காக எனக்கு மிகவும் இன்ட்ரெஸ்ட்டாக ஆவலாக இருக்குது எனக்கு ஆசையாக இருக்கே தெரிஞ்சுக்கணும் இன்னும் பலவிதமான பொருள்கள்லாம் சேகரிக்கிறீர்கள் ஏற்பாடுகள்லாம் நடக்கிறது எதுக்காக இந்த ஏற்பாடுகள் நடக்குது எந்த திரவியங்களை வச்சு யாருக்கு என்ன அந்த யஜ்யம் பொருள் சொல்லுங்கள் கொள்ள எல்லாருடையும் தெரிந்த நல்லவர்களுக்கும் தானு பிறர் தன்னை சேர்ந்தவன் மற்றவரை சேர்ந்தவன் இப்படிங்கிற பேதமோ வேண்டியவன் வேண்டார்ங்கிற பேதமோ இல்லை இவன் மித்திரன் அவன் எதிரி இல்லை வந்து எதிரியும் கேர் பண்ணாத ஒரு உதாசீன ஈடுபாடற்ற அப்படிங்கிற வேறு வித்தியாசமும் வேறுபாடும் அப்படி இல்லாதவர்களுக்கு மறைச்சு செய்ய வேண்டிய விஷயம் கர்மாக்கள் எதுவுமே இல்லையே என்ன இந்த லோகத்தில் அப்படி மறைச்சி செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்லை எல்லாருக்கும் சமமா இருக்கக்கூடியவர்கள் நண்பனாக இருந்தாலும் தனக்கு சமமாக இருந்தாலும் உதாசீனாக இருந்தாலும் எதிரி போல தவிர்க்க தவறு நாள் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒன்றாக தான் பாதிக்கிறார்கள் பெரியவர்கள் அதனால் இதை வந்து மறைக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை அதனால் இதை பற்றி எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான் தெரிஞ்சும் தெரிந்து கொள்ளாமலையும் மனுஷர்கள் வந்து பல கர்மாக்களை செய்கிறார்கள் அதாவது அவர் ஒரு கர்மா பண்ணுறார் அதனுடைய தாத்பரியம் கருத்து அதனுடைய ஒரு செய்யக்கூடிய முறை அதனுடைய பலன் இப்படி எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு தெரி மனுஷர்கள்மாக்கள்வளவு செய்யில்லை அவரும அவள்க்தி அப்படி எல்லாம் இருக்கு அதனால் இந்த கர்மா இந்த செயல் காரண காரியங்கள் விஷயங்களை ஆராய்ந்து முறைப்படி செய்யப்படுதா இல்லை லௌகீக விஷயமாக அதாவது மற்றவர்கள் செய்யலாம் அதனால் செய்கிறோம் இந்த அவர்களும் வந்து இந்த இந்த காரியம் என்றால் அதனால் நாங்கள் பண்ணுறோம் இது எங்களுடைய குல வழக்கு இது வந்து எங்களுடைய வம்ச வழக்கு இதுதான் இப்படி தான் முன்னாலெல்லாம் பண்ணியிருக்காரு உலக வழக்கு பிரகாரம் செய்யப்படும் இது கேட்கக்கூடிய எனக்கு வந்து நல்லா புரிகிற மாதிரி இருக்கணும் வழக்கு சொல்லணுமே அப்படின்னு கேள்வி வழியாக அப்படி வீசினான் கண்ணன் மேலே நந்தௌ நந்தோவாச்ச போவீந்திரோ மோத்தமூத்தியே அபிவர்ஷன் பூத்தன பிரீணம் ஜீவன பய நந்த உச்ச பர்ஜியோ பகவோ பகவான்ந்திரோ மோத்தூர் தே அபன் பூத்தம் பிரீண பய தம் தாடவயேஜா பதிமீஸ்வரம் திரியை ததிரேத்தை யன் ரித்துனராம் தாச்சு பதிமீஸ்வரம் திரவீர் தேத்தசா சித்தை யன் கிர்மரா தீவன் திரிவலே பும்சா புருஷகாராணம் பர்ஜியல தீவன் திரிவலே பும்சா புருஷகாரா பர்ஜன்யல ஏம் சிஜேர்ம பாரம்பரிய காமாத் நேனோத்தும் சரிஜே பாரம்பரிய நோபாத் பயத்வேஷா சைநாப்னோம் வாசா வச்சோமிய நந்த தரா பிரஜோக்கசாம்பிரா மூம் ஜனயன் பித்தரம் பரக்கேசவாச்சோமிய நந்த தராம் பிரஜவுக்கம் இந்திராயமனையேசவாச்சா ஜந்து கர்மையே சுகம் தும் வய கேமம் கர்மேவியன் வாச்சே கமணிவீகம் துக்கம் வயவா கஷேம கமணேவியூணோகம் மருடிம் பர்பம் கண்டன் வந்து பகவத்கீதை இங்கே ஆரம்பிச்சாச்சு கோகுலத்திலயே நந்த நந்த கோபர இருக்கக்கூடிய இடத்துலயும் கீதையை ஆரம்பித்தாச்சு அந்த அர்ஜுனனுக்கு மாத்திர முன்னாலே ஆரம்பிச்சாச்சு நந்தௌவாச்ச பர்ஜன்யோ பகவான் இந்திரோ மேகாத்தூர்த்திய தே அபிவருஷந்தி பூதாநாம் ஜீவனம் பயம் நந்தௌவாச்சா பர்ஜன்யோ பகவான் இந்திரோ மேகாத்தூர்த்தியே அபிவருஷந்தி பூதானாம் பிரீணனம் ஜீவனம் பயம் யமையர்முச்சாம் பதிமீஸ்வரம் திரி தேத்தி யஜந்தே க்ர்னா தம் தவமீஸ்வரம் திரி தேத்தி யே கிரர்னா தேஷ்ணுவலேதவே பும்சா புருஷகாரா பஜன்யாவன தேஷீவன் திரிவலே புசா புருஷகாரா பர்ஜாக ஃபலாசும பாரம்பரிய நோபே பயேஷா கவை நாஜே பாரம்பரிய நோபே பயேஷா கவை நா ஈஷுக்கோ வாசா வச்சோமிய தஜௌக்கசாம் இந்திராயமும் ஜனயன் பித்தரம் பரா கேசவோ வாசம் வச்சோஷமியம் பஜவுக்கசாம் இந்திராயமும் ஜனயன் பித்தரம் பரா கேஷவஸ் வாசா கமணா ஜந்தோ கர்மையலீம் துக்கம் பயம் க்ஷேம கமணை அபிபியத்தை கமணா ஜந்தோ கர்மையில சுகம் துக்கம் பயம் க்ஷேபம் கர்மணைவ அபிபத்தியம் ஏழாவது நந்தர் சொல்கிறார் எட்டாவது ஸ்லோகத்துலேருந்து ரவேஸ் புரண தேவேந்திரன் பகவான் இந்திரா சர்வேஸ் இந்திரன் தேவேந்திரன் அவன் வந்து லோகபாலர் மழைக்கு அதிபதி மேகர்கள்னால் அவருக்கு அவனுடைய பிரியமான ரூபங்கள் அவனுடைய பிரிய அவனுக்கு அடிபட்ட அவனுடைய ஆணைக்கு அடிபட்டவர்கள் அவைகள் வந்து பிராணிகளுக்கு சுகத்தை செய்வதும் ஜீவனம் அவர்களுக்கு குழப்பை கொடுக்கக்கூடியதுமான ஜலத்தை வந்து எல்லா பக்கங்களிலும் வருஷிக்கின்றன ஆமாம் இந்திரன் வந்து மழைக்கு அதிபதி லோகபாலன் ஈஸ்வரன் மேகங்கள் அவனுடைய பிரியமான ரூபங்கள் அவனுடைய அவன் அவனுடைய அடிமைகள் அவனுடைய அவன்கிட்ட இருக்கக்கூடியவர்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியதும் குழப்ப கொடுக்கக்கூடியதுமான ஜலத்தை எல்லா பக்கங்களையும் வருஷிக்கிறார்கள் வருஷிக்கிறனா அப்ப மேகங்களுக்கு அதிபதியான சர்வே சுனானு தேவேந்திரனை அவனுடைய மழை ஜலத்தால் ஏற்பட்ட திரவியங்களை கொண்டும் அதாவது மழை பெய்யுது மழை பெய்ஞ்ச பயிர்கள் பிராமணர்கள் போன்ற உபஜீவனம் செய்கிறார்கள் மனிதர்களுக்கு பிரயத்தனங்களால் அவர்களுக்கு முயற்சி செய்வதால் பலத்தை கொடுப்பது தேவேந்திரன் அதாவது விவசாயம் மாடு வைப்பது விவசாயம் பண்ணுறது பயிர் வளைப்பது இதெல்லாம் நம்முடைய வேலை அப்படின்னு நந்தகோபுர் சொல்றார் வைசர் அதனால் இந்திரயாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மற்ற திரவியங்களை நம்முடைய பொழப்புக்கு உபயோகப்படுத்திக்கணும் உபஜீவம் இப்படி பரம்பரையாக வந்த தர்மத்தை ஆசையாலையும் காமத்தாலையும் லோபத்தை பேராசையாலையும் பயத்தாலையும் துவேஷத்தாலையும் வெறுப்பாலையும் எந்த மனுஷன் செய்யாம விட்டுறானோ அவன் வந்து க்ஷேமத்தையும் அடைய மாட்டான் நன்மையை அடைய மாட்டான் அவன் உயர்வை அடைய மாட்டான் நீச்சயம் அப்படின்னு சொன்னார் சுக்கர சொல்கிறார் கிருஷ்ண பகவான் வந்து இப்படி நந்தகோபுரம் மற்ற கோபுரவாசிகளும் சொன்ன வார்த்தையை கேட்டு இந்திரனுக்கு கோபம் பண்ணணும் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்தான் கண்ண இந்திரனை அடக்கி வைக்கணும் இந்திரனுக்கு கர்வம் ஜாத்தி கோபத்தை அடை மாதிரி அப்பாவை பார்த்து பேச ஆரம்பித்தான் தந்தை நந்தகோபுரை பார்த்து கிருஷ்ணன் சொல்கிறார் கர்மத்தால் மற்ற பிராணிகளும் உற்பத்தியாகின்றன கர்மத்தாலதான் ஆரம்பித்து விட்டார் ஏதோ ஒரு கர்மாக்கள் பண்ணார்கள் உற்பத்தியாகிறது அந்த கர்மத்தால தான் நாசமடைகின்றன அழிகின்றன அப்போ சுகமோ துக்கமோ பயமோ க்ஷேமோ எல்லா விதமான விஷயமும் கர்மத்தால தான் அடைகின்றன அந்த மறுபடியும் விவரமாக பார்த்தேன் இந்த கோபர் சொல்றார் பகவான இந்திரன் அந்த கார் மேகங்கள் மழை கொடுக்க மேகங்களுக்கு தேவதையான பர்ஜன் மேகங்கள் அவனுடைய ரூபம் எல்லா ஜீவராசிகளுக்கும் உசுரை கொடுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய அந்த பொழப்பை கொடுக்கக்கூடிய ஜலத்தை மேகங்கள் தான் பொழுகின்றன இந்திரனுடைய கட்டுப்பாடுல அப்போ குழந்த நாங்களும் மற்றவர்களும் மேகங்களுக்கு தலைவனான அந்த பகவான் பர்ஜன்யன் வருணன் அந்த மேகங்கள் மழை கொடுக்கக்கூடிய மேகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பகவானான அந்த இந்திரனுக்கு அவன் கொடுக்கக்கூடிய ஜலத்தால் விளைஞ்ச அதாவது ஜலத்தால் பயிர் பத்தைகள் வளையிறது ஊஷதிகள் வளையிறது ப தானியங்கள் வளையிறது அதை கொண்டு அவனுக்கு யாகம் பண்ணி அவனை வழிபடுகிறோம் ஆராதனை பண்ணுகிறோம் அந்த யாகம் பண்ணப்புறம் மீறி இருக்கக்கூடிய வத்துக்களை வச்சுட்டு தர்ம அர்த்த காமம் சொல்லப்பட்ட மூன்று புருஷார்த்தங்களை நாங்கள் அடைகிறோம் அதை அடைவதற்காக ஜனங்கள்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அப்படி வாழ்க்கையை மழை பெய்ஞ்சு அதனாலும் இந்திரந்தான இப்படி பரம்பரையாக நடந்து வரக்கூடிய கர்மா கடமை ஒரு ஆக்டிவிட்டி செயல் கடமையை விருப்பப்படியும் ஆசைக்காகவோ பேராசைக்காகவோ பயத்தாலையோ துவேஷத்தாலோ விருப்பாலையோ பிடிக்கிறதுன்னு சொல் பிடிக்கலன்னு சொல்கிறதில் நம்பலேன்னு சொல்கிறதுக்காலும் செய்யாமல் அவனுக்கு க்ஷேமம் வருவது இல்லை அப்படி சொன்னார் மேலே என்ன இருக்கோ மேலே பார்ப்பான் அது